அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லிலிருந்த சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு மாணவர்களின் உயர்வுக்கு நினைவாற்றல் என்பது அனைவருக்கும் உண்டு அதை ஒருமுகப்படுத்தாததால் மறதி பெருகுகிறது இந்த மறதியை மறக்கச் செய்ய வேண்டும் ஆர்வத்தை கை வேண்டும் சலிப்பில்லாத உள்ளம் வேண்டும் செயல் முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் அம்முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது சோம்பல் அதனை சுறுசுறுப்பால் வெல்ல வேண்டும் இதனை சாதிக்க முடியுமா என்ற பயம் தோன்றும் அச்சம் நினைவாற்றலுக்கு குந்தகம் விளைவிக்கும் அதை நாம் ஒழிக்க வேண்டும் பலவித குழப்பங்களில் மனம் பதியாமல் பார்த்து வேண்டும் எவ்வித அதிர்ச்சியும் அடையக்கூடாது மற்றவருக்கும் அதிர்ச்சி தரக்கூடாது தாழ்வு மனப்பான்மை அறவே கூடாது படிக்கும் பாடங்களை வாழ்க்கை அனுபவத்தோடு பொருத்தி பார்த்து படிக்க வேண்டும் தெரியாதவற்றை தெரிந்தவரிடம் கேட்டு தெளியும் உடையார் முன் இல்லாற்பொருள் ஏக்கற்றிருக்க வேண்டும் மற்றவர் தமிடம் கேட்கும்போது தெரிந்தவற்றை விரித்துரைக்க வேண்டும் ஆசிரியர் கூறுபவர்களை செவியை வாயாகவும் நெஞ்சினை களனாகவும் கொண்டு மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இத்தகைய கருத்துக்களை பவனந்தி முனிவர் நன்னூலில் கூறியுள்ளார் மாணவர்கள் இதனை பின்பற்றுகிறபோது நிச்சயம் ஒரு வாழ்வின் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி